நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவலு இன்னைக்கு செய்ய போகிறது வெற்றிலை துவையல் செய்ய தேவையான பொருட்கள் வெற்றிலை ஆறு உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயம் ஐந்து பூண்டு பற்கள் மூணு கருவேப்பிலை சிறிதளவு தக்காளி ஒன்று உப்பு ருசிக்கேற்ப தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் கொத்தமல்லி தழி சிறிதளவு எெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி நெல்லிக்காய் அளவு செய்முறை முதல்ல நம்ம வெற்றலையை நரம்பெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுப்போம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் வானல் வச்சுருவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாவை கீரியோ இல்லை போட்டு அது வதக்கிப்போம் பச்சை மிளகா வதங்கினதும் சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதை போட்டு வதக்கிக்கலாம் நம்ம அப்படியே கூட போட்டு வதக்கலாம் நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் வெங்காயம் வதங்கினதும் பூண்டு பால் போட்டு வதக்கிக்கலாம் கருவேப்பிலை போட்டுவிடுவோம் கருவேப்பிலை பொறிஞ்சதும் தக்காளி போட்டு தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டு அதை வதக்கிக்கலாம் உப்பு போட்டுவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் துருவல் கலந்துருவோம் கொத்தமல்லி தழி ஃபைனாக சாப் பண்ணி போட்டு அதையும் கலந்துடலாம் கலந்துட்டு இந்த வெத்தலைக்கிலே அதை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே வதக்கிட்டு புளியை வந்து அதில் போட்டு சும்மா ஒரு டாஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினதும் மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் கெட்டியாக அரைச்சிடுவோம் வந்து வேணும்னா அப்புறம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி வச்சிடுவோம் சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்க சூப்பாபாக இருக்கும் சூப்பாபான டேஸ்டி அண்ட் துவையல் தயார்